வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நன்றினையின் பதறிவு குயிலுக்காக காரைக்குடி அழகப்பா அகாடமி பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் விஜயகரி இனி நேற்றைய பதறிவு பதில்கள் இதோ ஒன்று நாட்டின் மிக நீண்ட சரக்கரை இடை சமீபத்தில் இயக்கிய ரயில்வே மண்டலம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே இரண்டு புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தமானது யார்க்கிடையில் இடையில் கையெழுத்தானது பதில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா மூன்று இந்தியாவின் மிக நீளமான சாலை வளைவு பாலம் சமீபத்தில் மேகாலயாவில் திறக்கப்பட்டது இனி இன்றைய பதறிவு கேள்விகள் உங்களுக்காக ஏதோ ஒன்று இந்தியாவில் பனிக்கட்டி ஹாக்கியின் தலைநகராக கருதப்படுவது எது இரண்டு சையத் முஷ்தாக் அலி கோப்பை கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி என்ற கோப்பையை வென்ற அணி எது மூன்று இந்திய நிதி அறிக்கை இரண்டாயிரத்தி என்ற அறிக்கையில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிரித்துள்ளது நன்றி